சீரராஜெல்வம் போல் சேர்கபே என்னசான் வீரராகவருக்கு புகழ் அருண்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கியார்த்திகளே இன்று தொடங்கி பல புதன்கிழமைகளுக்கு நடைபெற இருக்கும் ஸ்ரீ மயூரகவி சாதித்தருளின சூரிய நாராயண சதகம் தொடர்பு பன்னியாசத்தின் இன்றைய தனி உபயோதாரரான டெலிஃபோன்ஸ் ஜேஇ திரு ஏ மாரியப்பன் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்து நமக்காக அரும்பாடுபட்டு புத்தகத்தை வரவழைத்து இந்த தொடர் சொற்பொழிவு நடக்க காரணமாக இருக்கும் உண்மை தொண்டன் திரு டி கே பாலசோல்மி அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நீங்க கையில் வச்சிருக்கிற இந்த சூரிய சதகம் புத்தகமானது மயூர கவியால் எழுதப்பட்டது என்று புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது பிரசன்ன ராகவம் என்ற ஒரு சம்ஸ்கிருத புத்தகத்திலே இந்த கவி மயூரஹா மயூரன் என்று புகழப்படுகிறார் ஒருவேளை கவி என்பது பின்னால வந்து சேர்ந்ததோ என்னமோ மையூரக என்ற பெயராலே அவர் குறிப்பிடப்படுகிறார் இவர் வந்து மகாராஜா ஹர்ஷவர்தனருடைய ராஜசபையிலே ஆஸ்தான வித்வானாக இருந்தவர் காதம்பரி என்ற சாகித்யம் எழுதிய பானுபட்டருடைய மாப்பிள்ளை இவர் சகல வித்யா பாராங்கத்தர் இவருக்கு தோலிலே ஒரு சரும வியாதி வந்தது அது இன்ன வியாதி என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை அது வெண்குஷ்டமாயிருக்கலாம் அல்லது மேகநீராயிருக்கலாம் அல்லது குஷ்டமாயிருக்கலாம் ஏதோ ஒரு உக்ரமான ஒரு வியாதி இந்த வியாதியை அவர் இந்த சூரிய சதகம் பாடி போக்கிக் கொண்டார் என்று சொல்லுகிறார்கள் இந்த சூரிய சதகமானது சகல உடல் நோய்களையும் போக்கவல்லது கண் நோயை நிச்சயமாக போக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் மனிதனுடைய கண் பார்வைக்கும் சூரியனுக்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டு கண் நோய் தீர விரும்புகிறவர்கள் இதை பாராயணம் செய்வது இருக்கிறது. இந்த கண் நோய் தீர்க்கும் மகிமை நடைமுறையிலே இந்த காலத்திலே நமக்கெல்லாம் பரிச்சயமான பித்துக்குளி முருகதாஸ் என்ற பிரபலமான பாடகர் வாழ்விலே நடைபெற்றது அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு கண் போயிடுச்சு ஒரு கண்ணு தான் அதான் சதா கூலிங் கிளாஸ் மாட்டிருப்பார் அந்த ஒரு கண்ணும் வந்து பார்வை இழந்து போய்விடுமோ என்று அச்சம் ஏற்பட்ட போது காஞ்சி பரமாச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் இந்த சூரிய சதகத்தை யாராவது ஒரு பிராமணரை பாராயணம் செய்ய சொல்லி அது நீதார கேட்பாயானால் நம்பிக்கையோடு உனக்கு இந்த கண் பார்வையும் வந்துவிடும் என்று சொன்னார் டாக்டர்கள் கைவிடப்பட்ட கேஸ் அது ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர்கள் ஃபாரின் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் இவர் நாற்பது நாள் சூரியசதகம் பாராயணத்தை கேட்டதுனால அவருக்கு கண் பார்வை மறுபடி மீண்டது என்று அவரே சொல்லியிருக்கிறார் ஆனா அவருக்கு நாற்பது நாளில் கண் பார்வை வந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு அவருக்கு சாஸ்திர நம்பிக்கை அதிகம் காரணம் பிரமானந்த பிரதேசி என்று ஒரு சித்தர் அவருடைய குரு சின்ன வயசுல கில்லி விளையாடிக்கிட்டு இருந்தபோது அந்த கம்பு அந்த சித்தருடைய தலையில பற்றிச்சான் இவன் அடித்த வேகத்தில் நெத்தியில பட்டு ரத்தம் ஒழுகுது இந்த பித்துக்குழி முருகதாசுடைய கூட விளையாடி கொண்டு இருந்த சகாக்கள்லாம் ஓடிய போயிட்டாங்க இவர் மட்டும் போய் தயங்கி தயங்கி அவர் முன்னாடி நின்று சாமி தெரியாமல் பட்டிருச்சு என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணாரான் தன்னுடைய விரலாலே அந்த நெற்றி அப்படி லேசை அப்படி தொடைச்சார உடனே அந்த இரத்தமும் காயமும் மாயமாய் மறைந்து விட்டது காயம்படாமல் இருந்தபோது நெற்றி எப்படி இருந்ததோ அது மாதிரி ஆகிவிட்டது ஒரு கிணத்தில் இவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ அவர் சொன்னாரான் எனக்கு வயசு நானூறுடா நீயும் என்ன மாதிரி பெரிய ஆன்மீகவாதியாக வருவே பின்னால் என்று சொன்னதாக ஊர் ஐதிஹியம் இதெல்லாம் அவரே சொன்னது தான் ஒரு கிராமத்தில் ஒரு முறை பஞ்சம் ஏற்பட்டதான் அப்போ அந்த ஜனங்கள் மேலே இறக்கப்பட்டு இந்த பிரம்மானந்த பிரதேசம் இருக்கிறாரே அப்படி தலையில் அப்படி கை வச்சு இப்படி எடுத்தால் அவர் நூறுதான் விட்டு வந்தது அதை வச்சுக்கங்க நீங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நைன்டீன் டுவெண்டிஸில் உங்களுக்கு நூறு ரூபான்னா என்ன மதிப்பு தெரியுமா இன்னைக்கு நிலைமையில் அது வந்து ஆயிரம்னு சொல்லலாம் பத்தாயிரம்னு சொல்லலாம் அவ்வளோ மதிப்பு மக்கள் எல்லாம் அதை வச்சு அரிசி வாங்கி பொங்கி சாப்பிட்டாங்க சந்தோஷமாக ஆனால் அந்த ஊர் காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது இந்த ஆண்டு பேருக்கு நூறுவா நோட்டு ஏது ஒன்று கள்ள நோட்டு அடிக்கணும் அல்லது பதுக்கல் பேர் வழியாக அல்லது திருடனாக என்று கேள்வி இல்லாமல் அவரை பிடித்து சிறையில் போட்டு சிறையில போட்டா இவர் ஒன்னும் அதுக்கு மறுப்பு சொல்லலை ஆனா என்ன பண்ணினாரா அன்றாடம் காலையில இவர் சிறை கம்பி வழியாக வெளியே வந்து ஆற்றல் குளித்து அனுஷ்டானங்களை முடித்து மறுபடி உள்ளே போயிடுவார் இத ஒரு நாள் அந்த சிறை காவலாளி பார்த்து விட்டான் ஆறடி உயரமுள்ள மனுஷன் திடீர்னு பூனை மாதிரி ஆயிடுறான் இந்த கம்பி வழியா வெளியே வர்றான் மறுபடியும் உயரம் ஆயிடுறான் முதல் நாள் நம்பல நமக்கு பிரமே நினைச்சுட்டான் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து நடக்கவே அவன் மேலதிகாரிய சொல்லிட்டான் அங்கிருந்து போலீஸ் பட்டாலமே வந்துடுச்சு அப்போ இவர் சொன்னாரான் நான் தப்பிச்சு போனா தானியா பிரச்சனை வெளியே போய் குளிச்சுட்டு உள்ளே வந்துடுறான்ல அப்புறம் என்ன கவலை அப்படின்னு அப்போ அவன் சொல்றது நெஜம் தானா நீங்கள் கம்பி வழியாக வெளியே வர்றது உள்ளதை உண்மை தானா எப்படி அப்படின்னுறான் இப்படி தான் பாருங்கோ அப்படின்ட்டு தன் யோக மகிமையினாலே சிறு உருவமாகி அந்த கம்பி வழியை வெளியே வந்து மறுபடியும் உள்ளே போய் காமிச்சாரான் அப்போ அந்த காவல்துறை மேல்நிலை அதிகாரி பார்த்தாரான் இவனை ஜெயிலில் போட்டு புண்ணியமே இல்லை என்று பூட்ட திறந்துகிட்டு போயா நீ என்ன பண்ணுன்னு சொல்லி நீ ஆன்மீகபாதையை எங்களுக்கு தெரியவில்லை என்று அனுப்பிவிட்டதாக வரலாம் அவர் சிறந்த சங்கீத வித்வானாம் ஒரு முறை கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் நடந்த ஒரு செய்தி ஒரு சங்கீத கச்சேரி நடைபெற்று கொண்டிருக்கிறது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிறதுக்கு காலனாமான் டிக்கெட் அப்போ காலனா இவர்கிட்ட இல்லை அதனால் வெளியே விரண்டாவிலேயே உக்காந்து கேட்டாரான் அங்கே உள்ளே பாடுற வித்வான் ரொம்ப ஒரு ரம்யமான ராகத்தை ஆலாபனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது இவர் உற்சாகம் அடைந்து ஹாலுக்கு வெளியில இவர் பாட ஆரம்பிச்சுட்டாரு சத்தமா அந்த சங்கீதம் எவ்வளவு இனிமையாக இருந்தது என்றால் உள்ள இருந்த மக்கள் எல்லாம் வெளியே வந்து உட்கார்ந்து விட்டார்கள் பாடிக்கொண்டிருந்த வித்வான் இறங்கி வெளியே வந்து இவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் இவரை மேடையில் உட்கார வச்சு இவரை பாட ஒரு ஐதீகம் உண்டு அவருகிட்டே இருந்து தான் இந்த பித்துக்குழி முருகதாஸ் அந்த சங்கீதத்தை கத்துக்கிட்டாரா அதனால பித்துக்குளி முருகதாசனுடைய குரு பாரம்பரியம் எப்படி இருக்குதுன்னா அமானுஷ்யமான ஆற்றல் உள்ள ஒரு மகானுடைய சீடர் அவர் அதனால மயூரகவி சூரிய சதகம் பாடி அவருக்கு நோய் போச்சு அப்படிங்கிற விஷயத்த நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நம்பக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது அவருக்கு அதனால நாற்பது நாள் பாராயணம் முடிஞ்ச உடனே நாற்பத்தி ஓராவது நாள் அவருக்கு கண்ணுக்கு ஆபரேஷன் தேவையில்லாதபடி கண்ணு குணமாயிடுச்சு அதனால எதுக்கு சொல்ல வர இதுனா இந்த சூரிய சதகமானது நீங்கள் எவ்வளவுக்கு நம்புறீங்களோ அவ்வளவுக்கு உங்கள் நோய் குணமாகும் உங்கள் தேவைகள் நிறைவேறும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் இத முத முதன்னு காஞ்சி பரமாச்சாரியார் சங்கராச்சாரிய சந்திரசேர சுவாமிகள் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் பானுதீர்த்தம் படித்துறையில படிகளிலே வெட்டப்பட்டதை பார்த்தார் என்னால் சம்ஸ்கிருதம் எழுத்தா இருக்குன்னு பார்த்தா இந்த சூரிய சதகம் நூறு ஸ்லோகமும் கல்வெட்டுக்களாக படித்துறையில் எழுதப்பட்டிருந்தது அதை படித்து பார்த்தா ஆகா அது சூரிய சதகம் அல்லவா என்று அதை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லி அதை பிரபலப்படுத்தினார் வித்துக்குழி முருகதாசும் இந்த காஞ்சி பரமாச்சாரியாரும் தான் இந்த நூல் வெளிவரதுக்கு முக்கியமான காரணகர்த்தாக்கள் அவங்க ரெண்டு பேரும் முயற்சி எடுக்கலைன்னா இன்னைக்கு நம்ம கையில் இந்த புஸ்தகம் இருக்காது இது இந்த நூலை பற்றிய ஒரு சிறு முன்னுரை அடுத்தாப்புல சூரியனை பற்றிய ஒரு முன்னுரை இந்த நூலுக்கு பெயர் சூரிய சதகம் என்று இருந்தாலும் சூரியனுக்குள்ளே இருக்கும் சூரிய நாராயணனுக்குத்தான் இந்த ஸ்துதி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆதவனுக்குள்ளே நாராயணஸ்வரூபியாக சூரியாந்தர்யாமியாக இருக்கிறான் அவன் புண்டரி காட்சன் பொன்மயமான தேகம் உள்ளவன் அவனை பற்றி சில குறிப்புகள் பல கிரகங்களும் நட்சத்திரங்களும் சேர்ந்தது ஒரு கேலக்சின்னு இங்கிலீஷில் சொல்லுவான் ஒம்பது கிரகமும் நட்சத்திரங்களும் எல்லாம் சேர்ந்தது ஒரு கேலக்சி ஒரு கேலக்சிக்கு லீடர் யாருன்னா சூரியன்தான் சோலார் கேலக்சி இந்த கேலக்சிக்கு இத்தனை கோடி நட்சத்திரங்களும் நவ கிரகங்களும் சில சில சிறு சிறு அஸ்டிராய்டுகளும் சிறு சிறு உபகிரகங்களும் எல்லாம் சேர்ந்த இந்த தொகுதி ஆகிய ஒரு கேலக்சிக்கு தலைமை இந்த சூரியன்தான் இந்த சூரியனுடைய மகிமை என்னன்னா ஒன்பது கிரகங்கள் சொல்கிறார்கள் அல்லவா ராகு கேதுவை சேர்த்து இந்த ஒன்பது கிரகங்களில் ஒளி உள்ள கிரகங்கள் ரெண்டு தான் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் அதுல சந்திரனுக்கு ஒளி சூரியனிடமிருந்துதான் வருகிறது அப்ப ஒரிஜினலான வெளிச்சம் சூரியன் ஒருவனுக்கு தான் உண்டும் ஒன்பது கிரகங்கள்ல சூரியன் ஒருவனுக்குத்தான் வெளிச்சம் உண்டும் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து ஒளியில் அவையெல்லாம் ஒளி இல்லாத கிரகங்கள் இந்த சூரியனிடமிருந்து சகல உஷ்ணமும் கிளம்புகிறது வேதம் சொல்லுது உபனிஷதம் உபநிஷதங்கள்லையும் சாம வேதத்திலையும் யஜுர்வேதத்திலையும் எத்தனையோ தேவதைகளுக்கு ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் சூரியனுக்கு தான் அதிகமான ஸ்தோத்திரங்கள் இருக்குது ஏன்னா சூரியன் தான் கண்கண்ட கடவுள் இப்போ ஒரு தெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறதா இருந்தால் நாம் என்ன செய்கிறோம் பெருமாளுக்குன்னா கோவிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற அர்ச்சா விக்கிரகத்துக்கு தான் வழிபாடு செய்கிறோம் ஒரு ஆரத்தி காற்றம் நைவேத்தியம் படைக்கிறோம் ஆனால் சூரியனுக்கு நாம் அர்க்கியம் கொடுக்குற போது அல்லது காயத்ரி மந்திரம் ஜபிக்கிற போது அது ஒரு வழிபாட்டு முறை தான் அது சூரியனை நோக்கி செய்கிறோம் அந்த சூரியன் நம்மால் படைக்கப்பட்டதல்ல ஒரு சிற்பி வடித்ததல்ல கண் காண இயங்கக்கூடிய ஒரு கிரகம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கடவுள் அப்போ கண்ணுக்கு பிரத்யட்சமாக தெரியக்கூடியதும் இயக்கம் உள்ளதும் நமக்கு வாழ்வழிப்பதுமான ஒரே தெய்வம் சூரியன்தான் என்று வேதம் சொல்கிறது இந்த சூரிய நாராயண வழிபாடு ஒன்று நமக்கு பிரத்யட்சமாக பலன் தருவது என்று சொல்கிறார்கள் உடனடியாக உடனுக்குடன் பலன் தருவது சகல உஷ்ணமும் இங்கிருந்துதான் புறப்படுகிறது அக்னி என்பது சூரியனிடமிருந்து உற்பத்தியாவதுதான் சூரிய நாராயணனுடைய ஒரு அம்சம்தான் அக்னி என்ற நெருப்பு என்று சொல்லுவார்கள் இந்த சூரிய கருணை உங்களுக்கு இருக்குமான உங்கள் உடம்பில் வியாதிகளே வராது ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத் என்று ஒரு வேத மொழி உடல் நலத்தை நீங்கள் பெற விரும்பினால் சூரியனை வழிபடுங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் சூரிய தான் டெய்லி ஆதித்யஹிருதயம் படிக்கிறவர்களுக்கு டெய்லி சூரிய வழிபாடு பண்ணுகிறவர்களுக்கு உடல் நோய் வருவதில்லை நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து கண்ணொழி மங்காமல் கண்ணாடி போடாமல் இருந்த காரணமே டெய்லி காலையில் குளிச்ச உடனே மந்திரம் சொல்லியோ மந்திரம் சொல்லாமலோ சூரியனை நோக்கி ஒரு வழிபாடு செய்வார் ஒரு வணக்கம் உடல் நல குறைவு ஏற்படாமல் வாழும் வாழ்க்கைக்கு தான் ஆதாரம் அது மட்டுமில்லை இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய உஷ்ணம் எல்லாம் அங்கிருந்துதான் வருகிறது நெருப்பினுடைய சுடுந்தன்மையும் நம்ம உடம்பில் இருக்கிற பாடி டெம்பரேச்சரும் நீங்க அரணிக்கட்டையை தேய்க்கிற போது உற்பத்தியாகக்கூடிய அக்னியும் பூமிக்குள் இருக்கக்கூடிய எரிமலைகளும் சூரியனால் தான் உஷ்ணமடைகின்றன ஏனென்றால் அக்னி தத்துவம் அங்கிருந்து புறப்படுகிறது தஞ்சாவூரில் ராம்பு சுவாமிகள்னு ஒருத்தர் இப்போவும் இருக்கிறார் இந்த ராம்பு சுவாமிகள் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய ஹோமகுண்டம் ஒன்று கட்டி அதில் நெருப்பை வளர்த்து அந்த நெருப்பில் போய் எல்லோரும் பார்க்கும்படி படுத்துக்கொள்வார் அவர் படுத்துக்கிட்டார்னா அவர் மேலே சுற்றி இருக்கிற அந்த காஷாயம் எரியாது கருகாது உடம்பில் ஒரு சிறு புண்ணு படாது தாடி முடி கருகாது மீசையும் தலைமுடியும் கருகாது அப்படியே உருளுவார் பிறழுவார் ஆனந்தமா பூம தேலைப்படுத்திருக்கிற மாதிரி படுத்திருப்ப இவருக்கு ஃபயர் யோகின்னு வெள்ளக்காரன் பேர் வச்சுட்டான் இந்த செய்தியை கேள்விப்பட்டு கின்னஸ் புத்தக நிறுவன நிறுவனத்தினர் அங்கிருந்து புறப்பட்டு வந்து அமெரிக்காவிலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் பல விஞ்ஞானிகள் புறப்பட்டு வந்து இதை அவர் செய்து காட்டச் சொல்லி இதை அவர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் அவர் கேட்டபோது இதை செய்யறீங்க அப்படின்னா அக்னிங்கிறது வேற ஒண்ணு இல்ல சூரிய நாராயணனுடைய தத்துவம் தான் அது பகவானோடு ஐக்கியமாயி பகவான் உங்கள் தந்தையாய் தாயாய் நினைக்கிற போது பகவான் பகவானை சுடுவானா பிரகலாதன் சொன்ன வார்த்தையை சொல்றாரு பிரகலாதன் நெருப்பில போட்டு கொளுத்தினான் யாரே இரண்யன் அவன் வேகவில்லை அந்த காட்சியை நீங்க என்னைக்கும் பார்க்கணும்னா தஞ்சாவூர் ராமபாபு சுவாமிகள் செய்து காட்டுறார் அப்ப அவர் சொல்றார் நீங்கள் அக்னி வந்து உங்களுக்கு எது வரைக்கும் பகையாக இருக்கும் என்றால் உங்களுக்கும் அந்த சூரிய நாராயணனுக்கும் தூரம் இருக்கிற போது தான் அவனுக்கும் உறவு நெருங்க நெருங்க நெருப்பு உங்களை சுடாது நெருப்புங்கிற ஒரு தத்துவமே உங்களுக்கு புரிஞ்சு முடியாது அப்படி ஆயிடும் தரையில் கை வச்சா எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் நெருப்புல கை வச்சா உங்களுக்கு இருக்கும் என்று சொல்கிறார் இப்போ அக்னி பகவானுக்கும் மனைவிகள் இருக்கிறார் அல்லவா இந்த அக்னி பகவானுடைய மனைவிகள்லாம் அக்னி பகவானை கட்டி பிடிச்சோன்னு எரிஞ்சு பொசுங்கி போனால் என்ன ஆகிறது சொல்லுங்கள் அவங்க மட்டும் எப்படி சேஃபாக இருக்கிறாங்க அக்னி பகவானுக்கு எப்படி அக்னி சுடாமல் இருக்கு அந்த ரகசியம்தான் அது அதனாலே சகல உஷ்ணமும் சூரிய நாராயணிடமிருந்து புறப்படுகிறது இந்த பூமியிலே பல வம்சங்கள் தோன்றின வாயு பகவானுடைய அம்சமாக அனுமார் தோன்றினார் இந்திரனுடைய அம்சமாக வாலி தோன்றினான் அதுபோல சூரியனுடைய அம்சமாக சிலர் தோன்றினார்கள் ஒன்னு கர்ணன் இன்னொருவன் சுக்ரீவன் அடுத்து சூரிய வம்சம் என்று சொல்லப்பட்ட வைவஸ்வத மனு இக்ஷுவாகு மகாராஜாவுடைய பரம்பரை ரகு வம்சத்தர் ராஜாக்கள்னு சொல்றோம் இல்லையா அவங்களெல்லாம் சூரிய வம்சம்தான் சூரியனுடைய புத்திரர்களாக சூரியனுடைய வம்சாவளியினராக இந்த பூமியிலே தோன்றியவர்கள் அனைவருமே பிறரால் செய்ய முடியாத சாதனைகள் செய்து காட்டியிருக்கிறார்கள் இந்த கர்ணனை கொல்றதுக்கு கிருஷ்ணன் என்ன பாடுபட வேண்டியிருந்தது தெரியுமா கர்ணன் செத்தது அர்ஜுனனாலே இல்லை கர்ணனுக்கு கொன்னது கிருஷ்ண பகவான் தான் கிருஷ்ண பகவான் ஆரம்பத்திலிருந்தே அவனுடைய வலிமையை பல வகையாலும் திருடி அவனுடைய ஆற்றலை குறைத்து அப்பவும் வந்து அவன் வேற ஏதோ ஒரு பக்கமாக திரும்பி இருக்கிற போது அர்ஜுனனை பார்த்து அடிக்க சொல்லி அப்படி தான் அவனை கொல்ல முடிஞ்சது சூரிய பகவானுடைய மகிமை அதை சுக்ரீவன் வானர சைன்யத்துக்கே அதிபதியாக இருந்து அத்தனை வானரங்களையும் ராம மாற்றி ராமனுடைய கைங்கரித்து செய்து காட்டினான் அதெல்லாம் சூரியனுடைய மகிமை ரகு வம்சத்து ராஜாக்கள் திலீபன் எக்ஷுவாகு பகீரதன் ஹரிச்சந்திரன் தசரதன் ராமன் எல்லாரும் சரித்திரத்திலே இடம்பெறக்கூடிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்திரரை தோற்கடித்தவன் பகீரதன் கங்கையே கொண்டு வந்தவன் இப்படி எல்லாருமே வந்து அமானுஷ்யமான சாதனைகள் செய்தவர்கள் அதுக்கு காரணம் என்னென்ன அவர்கள் அன்றாடம் சூரிய வழிபாடு செய்கிறவர்கள் சூரிய நாராயணனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த வம்சத்துல தான் ராமன் பிறந்தான் அது சூரியனுடைய மகிமை எடுத்து காட்டுவது அடுத்தா போல அயன பேதம்னு சொல்லுவாங்க தட்சிணாயனம் உத்தராயணம் என்று பீஷ்மர் என்ன சொன்னார் இப்போ என் மேலே அம்புப்பட்டது தட்சிணாயனத்திலே உத்தராயணத்திலே உயிர் விட்டால் எனக்கு ஆத்மா நல்ல கதி கிடைக்கும் இந்த உத்தராயணம் தட்சிணாயனம்ங்கிறது என்ன என்றால் சூரியனுடைய போக்கின் மாற்றம் வடக்கு பாதை தெற்கு பாதை அந்த வடக்கு பாதை என்பது மிக உயர்ந்தது ஆன்மாவுடைய கதி மோக்ஷத்துக்கு உதவுவது சூரிய மண்டலத்தின் வழியாகத்தான் மோக்ஷமடைகிற ஆத்மா செல்லுகிறான் என்று உபனிஷதங்கள் சொல்லுகின்றன ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சூரியனோடு சில ஒளி சங்கிலிகள் மூலமாக தொடர்பு இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது உபனிஷத் சொல்லுது இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஆத்மாவுக்கும் சூரியனோடு தொடர்பு இருக்குது இரவிலும் இருக்கு பகலையும் இருக்கு கண்ணுக்கு புலப்படாத சில ஒளி சங்கிலிங்கிற ஒரு மனிதன் இறந்தவுடனே அந்த ஆத்மா அவன் உடம்பை விட்டு பெறப்படும் போது நல்ல லோகங்களுக்கு போறதாயிருந்தால் இந்த சங்கிலியை பற்றி கொண்டுதான் போகிறது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக அவனுடைய ரெண்டு கண்களும் சூரியனுடைய அம்சம் முன்பு தேகத்தில் உறையும் தெய்வங்கள் என்ற தலைப்பிலே நான் பேசிய போது சொல்லியிருக்கிறேன் நம்முடைய கண்களுக்கு அதிதேவதை சூரியன் அப்படின்னு அதனால அன்றாடம் ஒரு முறையாவது சூரியனை கண்களால் பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்கிறவனுக்கு கண்ணுடைய கடைசி வரை மங்குவதில்லை மனிதனுக்கும் சூரியனுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது அவன் செய்கிற சகல செயல்களையும் அவன் பார்க்கிறான் சிலப்பதிகாரத்திலே கோவலன் குற்றவாளி என்று பெட்டப்பட்ட கண்ணகி சூரியனை பார்த்துதான் கூப்புகிறாள் ஓ ஆதவனே மனிதர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் பார்க்கிறவனே என் கணவன் கல்வனா நீ சொல் என்று கேட்கிறாள் அப்போ சூரியன் பதில் சொல்லுகிறான் கற்புடை நங்கையே உன் கணவன் நிரபராதி இந்த மதுரை எரிந்து சாம்பலாக போகும் நேரம் வந்து ஒரு நிரபராதியை கொன்ற இந்த மன்னன் அழிந்து போவான் என்று சிலப்பதிகாரத்திலே பார்க்கிறோம் ஏனென்றால் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு அந்தரியாமையாக சாட்சியாக இருக்கிறவன் சூரியன் அந்த சூரியனுக்கு எதிராக செய்யப்படும் சத்தியமானது சாட்சாத் கடவுளுக்கு நேராக செய்யப்படும் சத்தியம் என்று வேதம் கூறுகிறது இந்த உலகத்திலே உயிர்கள் வாழ்வதற்கு சூரியன் மிக அத்தியாவசியம் குளோரோபில் சொல்லுவாங்க தாவரங்களுடைய பச்சயம் அது உருவாவதற்கு சூரியன் வேண்டும் தாவரங்கள் உயிர் வாழ்ந்தால்தான் ஆடு மாடுகள் உயிர் வாழ முடியும் ஆடு மாடுகள் உயிர் வாழ்ந்தால்தான் சிங்கம் புலி முதலிய மாம்சபக்ஷினிகள் உயிர் வாழ முடியும் அப்போ அடிப்படையா உலகத்துல உயிர் தோன்றவும் வாழவும் சூரியன் உதவியாக இருக்கிறான் பச்சையத்தை தோற்றுவிக்கிற போது அவன் பிரம்மாவாக இருக்கிறான் கிருமிகளை அழிக்கிற போது அவன் ருத்ரனாக இருக்கிறான் மனிதர்களை உடம்பிலே உஷ்ணத்தை கொடுத்து காக்கிற போது அவன் விஷ்ணுவாக இருக்கிறான் காலை பொழுதிலே அவன் உதிக்கிற போது அவன் வந்து ஆக்கவேளைக்கு உரிய பிரம்மாவாகவும் உச்சி வேளையிலே கிருமிகளையும் தீயவர்களையும் வாட்டும் சம்ஹாரமூர்த்தியாகிய சிவபெருமானாகவும் மாலை பொழுதிலே உணர்வை தூண்டக்கூடிய விஷ்ணுவாகவும் ஒரே சூரியன் வானத்திலே உலவுகிறான் என்று உபனிஷிதங்கள் சொல்லுகின்றன அடுத்தது ராமன் ராவணனை கொல்ல முடியாமல் தடுமாறிய போது ராமனுக்கு ஆற்றல் கொடுத்தது இந்த சூரிய நாராயண ஆதித்ய ஹதயந்தான் அகஸ்தியர் வந்து ராமரை பார்த்து நீ விஸ்வாமித்தரிடம் கற்றுக்கொண்ட அனைத்து அஸ்தரங்களையும் பிரயோகித்து பார்த்து விட்டாய் வசிஷ்டர் உனக்கு உபதேசித்திருந்த சகல ஆயுதங்களும் தோற்று போயின நான் உனக்கு கொடுத்திருந்த அஸ்தரங்களும் தோற்று போயின இப்போ ராவணனு கொள்றதுக்கு ஒரே வழி நீ சூரிய நாராயணன் வழிபட்டு இந்த ஆதித்த முறை அந்த மந்திரத்தை ஜபித்துத்தான் ராமன் யுத்தத்திலே வெற்றி பெற்றான் அதன் பிறகு ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் பன்னிரண்டு கட்டம் வரைஞ்சி ஒவ்வொரு கிரகமும் இருக்கிற நிலைமையை பார்க்குறபோது சூரியனை தவிர ஏனைய கிரகங்கள் சூரியனை விட்டு எட்டி நிற்க வேண்டும் இப்போ சூரியன் வந்து தனுசில் இருக்கிறான்னு மற்ற கிரகங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கன்னி கன்னி கீழே கன்னி அல்லது மேலே வந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மாதிரி தூரம் தள்ளி இருக்கணும் அப்படி இல்லாமல் தனுசில் சூரியன் இருக்கிற போது உங்களுக்கு விருச்சிகத்திலேயோ மகர கும்பத்துலேயோ எல்லா கிரகங்களும் வந்து சேர்ந்ததுன்னா மற்ற எல்லா கிரகங்களும் சக்தி இழக்கின்றன கிரகங்களுக்கு முழு பவர் வேணும்னா அது சூரியனை விட்டு தள்ளி இருக்க வேண்டும் ஏன்னா சூரியனுக்கு அருகே போகிற கிரகங்களை சூரியன் விழுங்கி விடுகிறது அஸ்தாங்கம்னு சொல்லுவான் சில சமயத்தில் சூரியன் பக்கத்தில் புதன் ரொம்ப க்ளோஸில் போய்டும் ஒரே ராசியில் சூரியனும் புதனும் இருக்கும் அதுக்கு புத ஆதித்ய யோகம் என்று பெயர் சொன்னாலும் கூட அந்த புதன் ஓரளவுக்கு மேலே கிட்ட போயிட்டா புதன் வலிமை எழுந்து விடுகிறது அதனால ஜாதகங்களை வந்து கணிக்கிற போது சூரியனை விட்டு எட்ட கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்கள் புகழ் பெறுவார்கள் என்று சொல்லுவார்கள் சூரியனுக்கு அப்படி ஒரு பவர் சொல்லியிருக்கு அடுத்தா போல சூரியன் வந்து ஒன்று நாலு ஏழு 10 முதலிய முக்கியமான கேந்திரஸ்தானங்களில் இருந்தால் அவன் சமுதாயத்தில் நிச்சயமாக பெரிய ஆளாக வருவான் குறிப்பாக பத்தாவது இடத்துல சூரியன் இருந்து அவன் பெரிய தொழிலதிபனாகவோ பெரும் தலைவனாகவோ அல்லது பெரும் அரசியல் பதவி வகிப்பவனாகவோ வருவான் என்று பார்க்கிறோம் அப்போ சூரியன் நவகிரகங்களில் மிக சக்தி வாய்ந்ததாகவும் ஏனைய கிரகங்களை ஆட்டுவிக்கிறதாகவும் இருக்கிறதே பார்க்கிறோம் அடுத்தாப்புல சூரியன் ஜாதகத்தில் ரொம்ப நீச்சம் ஆயிட்டதுனால் அவன் ரொம்ப லோ கிளாஸ் உத்தியோகத்துக்கு போயிடுவான் மகா அடிமை உத்தியோகத்துக்கு போயிடுவான் நீங்க சில பேரை பார்க்கலாம் ஒரு பெரிய முப்பது மாடி கட்டிடத்தில் ஏகப்பட்ட ஆபீஸ் பிரான்ச் இருக்கும் அதுல ஒருத்தன் எல்லாருக்கும் கதவை திறந்து விடுற ஒரு உத்தியோகம் பார்ப்பான் வர்றவன் போறவன் அத்தனை பேருக்கும் கும்பிடு போட்டு இருக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லணும் எல்லாரும் அவனை வாடா ஓடான்னு ஏவுவான் அப்படி ரொம்ப அனைவராலும் ஏவப்படும் ஒரு அடிமை உத்தியோகம் யாருக்கு வரும் என்றால் யாருடைய ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப வீக்கா இருக்கிறானோ அவனுக்குத்தான் வரும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணுமா சூரியனுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை தோத்தரிக்க வேண்டும் எப்படி இந்த சூரிய சதத்தை படிக்கலாம் அல்லது ஆதித்யஹதயத்தை படிக்கலாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரியனை துதிக்கிறவர்களுக்கு விசேஷ பலன் உண்டு சன் டே சன்னுக்குரிய டே அதாவது ஞாயிறு என்றால் தமிழில் சூரியன்தான ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது இரவும் பகலும் பருவ மாற்றங்களும் நாளும் கழிவும் சூரியனால் ஏற்படுகிறது உங்களுக்கு ஒரு பகல்னு எதை சொல்றீங்க சூரியன் உதிச்ச உடனே பகல் ராத்திரின்னு எதை சொல்றீங்க சூரியன் மறைஞ்ச உடனே ராத்திரி ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து இருந்தாலும் கூட ஒரு நாளை எப்படி சொல்றாங்க இங்கிலீஷில் டேன்னு சொல்றான் நாள் என்றால் பகல்னு அர்த்தம் இரவும் சேர்ந்திருந்தாலும் கூட பகலுக்கு அதிபதியாகிய சூரியன் பெயரை சொல்லித்தான் அதை நாள் டே என்று சொல்கிறார்கள் சௌரமான வருஷமே சிரேஷ்டமானது காலம் கழிவது என்பது சூரியனால் மகாபாரதத்திலே ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு சொன்ன சமுதிரத்தை நோக்கி வேகமாக ஓடும் நதிகள் ஒரு முறை சமுதிரத்தில் விழுந்து விட்டால் அந்த தண்ணீர் நமக்கு எப்படி திரும்ப கிடைப்பதில்லையோ அதுபோல சூரியன் ஒவ்வொரு முறை மறைந்த பிறகும் நாம் இழந்து விட்ட நாள்கள் மறுபடி நமக்கு வருவதில்லை அது வராது அதனால ஒவ்வொரு சூரிய உதயமும் உங்கள் ஆயுளை குறைத்து கொண்டே வருகிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சூரிய அஸ்தமனமும் நீங்கள் யமனை நோக்கி போகிக்கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு உணர வைக்கிறது எனவே யமனுக்கு அஸ்தமனமும் கால ஓட்டத்துக்கு முக்கியமானது அவனுடைய தேர்தல் இருக்கக்கூடிய ஒற்றை சக்கரமானது வருஷத்தினுடைய சம்பத்சரத்தினுடைய சுழற்சியை குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து சந்திரனுக்கு அம்மாவாசை உண்டு ஒலிகிரகங்களாகிய ரெண்டு சூரியன் சந்திரன் சந்திரனுக்கு அம்மாவாசை உண்டு பௌர்ணமி உண்டு ஒளி குறைதல் உண்டு வளர்தல் உண்டு ஆனா சூரியனுக்கு அமாவாசை இல்லை என்றென்றும் சூரியன் பிரகாசமா இருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை சூரிய கிரகணம் அதுவும் வந்து சம்பூர்ண கிரகணமாயிருந்தால் மறையும் மற்றபடி பார்சுவ கிரகணமாயிருந்தால் அதன் ஒளி மறைவதில்லை அடுத்தது கடகலக்னம் வந்து சூரியனுக்கு சொந்தமான இடம் ராசியில கடகராசின்னு சொல்றாங்க இல்லையா என்பது இந்த சதுரமா மேலிருந்து இரண்டாவது கடகம் அப்படிமா இந்த கடகம் தான் சொந்த வீடு இந்த லக்னத்தில் பிறக்கிறவர்கள் உன்னத அரசியல்வாதிகளாக வருவார்கள் என்று சொல்லுவார்கள் ராமர் அந்த லக்னத்தில் தான் பிறந்தார் ராமருடைய லக்னம் கடக லக்னம் அந்த அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் அனுகூலம் செய்வான் அவர்கள் இந்த சூரிய சதகத்தை படிப்பது பன்மடங்கு பலன் அடுத்தாபில் இந்த சூரியன் பனிரெண்டு மாதங்களிலும் பனிரெண்டு உருவத்தோடு பனிரெண்டு பெயர்களோடு செயல்படுகிறான் அதை முன்பே உங்களுக்கு பல மாதிரி இந்த பனிரெண்டு ஆதித்யர்கள் இவங்க பெயர் என்ன அப்படின்னா தாத்தா மித்ரன் அரியம்மா சக்கரன் வருணன் அம்சன் பகன் விவஸ்வான் பூஷா சவிதா துவஸ்டா விஷ்ணு இதில் கடைசியாக வர்ற விஷ்ணு என்பவர் தான் வாமனாவதாரம் எடுத்து வந்தார் இந்த விஷ்ணுதான் திரிவிக்ரமனாக வளர்ந்தவர் அதாவது சூரியனுக்கும் பெருமாளுக்கும் உள்ள உறவு எவ்வளவு நெருக்கமானதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் பகவானுடைய அவதாரங்களிலே ஒன்றாகிய வாமன அவதாரம் திருவிக்ரம அவதாரமும் இந்த விஷ்ணு என்ற பனிரெண்டாவது சூரிய தான் வந்தது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் இதுல மித்ரன் என்ற பெயர் வருதே தாத்தா மித்திரன் அறியமான்னு சொன்னனேன் இதுல மித்ரனுங்கிற பெயரை தான் ஈரான்ல இன்றும் சூரியனுக்கு சொல்கிறார்கள் அகில உலகத்திலும் இந்தியாவிலிருந்து சூரிய வழிபாடு பரவி இருக்கிறது எகிப்திலையும் ஈரானிலும் பாரசீக நாடுகளிலும் மலேசியா கம்போடியா சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அகில உலகத்திலும் சூரிய வழிபாடு இருக்கிறது இதில் இந்த மித்ராங்கிற வார்த்தையை அப்படியே ஈரான்காரன் எடுத்துக்கிட்டான் அவன் சூரியனுக்கு கொடுத்துருக்கிற பேர் மித்ரன் அந்த மித்ராங்கிறதுல முதல் எழுத தட்டிட்டு ராங்கிற எழுத்தை மட்டும் யார் வச்சுக்கிட்டா தெரியுமா எகிப்தர்கள் வைத்துக் கொண்டார்கள் நீங்க பெருமிடுகளை தோண்டி பாத்தீங்கன்னா வளமளிப்பவனாக வம்சத்தை விருத்தி செய்கிறவனாக அகில உலகமும் வழிபட நாம் பார்க்கிறோம் அடுத்தது சூரியன் த்ரிஷே என்று வேதம் சொல்லுகிறது அதாவது கண்ணுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு சூரியனுக்கு செய்யும் தோஷம் கண்களை பாதிக்கவும் இருக்கிறாங்க சூரியனுக்கு என்ன தோஷம் பண்ணுறோம் அப்படின்னா சூரியன் இருக்கும்போது சூரியனுக்கு எதிராக சிறுநீர் கழிக்கக்கூடாது இப்போ நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து டாய்லெட் வச்சுருக்கிறான் யூனரி டாய்லெட் வச்சுருக்கிறான் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் காசு வாங்கிட்டு உள்ளே போடறான் அங்கே போனால் தண்ணி கூட இருக்கிறது இல்லை அது திறந்த வெளியாக இருக்கிறது நாலு பக்கம் சுவர் மூடி இருக்குதே தவிர நீங்கள் சிறுநீர் கழிக்கிற போது நேராக சூரியனுடைய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் சிறுநீர் கழிச்சா அதுக்கு சூரிய தோஷம்னு பேர் அப்போ உங்களுடைய கண்ணொளி மங்கும் சூரியனுடைய கோபத்துக்கு நீங்கள் காரணமாகிறீர்கள் அதனால மறைவிடமான இடத்திலே சூரிய ஒளிப்படாத இடத்திலே மலஜனங்களை கழிக்க வேண்டும் சூரியன் பார்க்க பகலில் தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது என்று ஆச்சாரங்களிலே இவர்கள் அனுஷ்டித்திருக்கிறார்கள் அடுத்தது சந்தியாவந்தனமும் காயத்ரி ஜபமும் சூரியநாராயணனுக்கே செய்யப்படுகிறது சந்தியாவந்தனம் பண்றாங்களே இந்த த்விஜர்கள் பிராமண சத்திரிய வைசியர்கள் செய்யக்கூடிய சந்தியாவந்தனமும் அர்க்யமும் காயத்ரி ஜெபமும் இந்த சூரிய நாராயணனுக்கு செய்யப்படும் வழிபாடு தான் இந்த சந்தியாபந்தனம் முழுக்க என்னைக்கு நிக்கிதோ அன்னைக்கு தான் கலியுகம் அழிய போகுதுன்னு சொல்றாங்க அதாவது உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தனாவது ஒரு மூலில் இருந்துக்கிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு அது வரைக்கும் இந்த உலகம் நிலைக்குமா சுத்தமாக இந்த சந்தியாபந்தனம் நின்று போய் சூரிய நாராயணனை யாருமே வழிபடுறதில்லைங்கிற காலம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கல்கி பகவான் அவதாரம் எடுத்து இந்த கலியுகத்தை அழித்து விடுவான் என்று சொல்லுகிறார்கள் அதனால உங்களுக்கு அந்த மாதிரி காயத்ரி மந்திரம் ஜபிக்கக்கூடிய வர்ணாசிரம க்கிய இருந்தால் அந்த முறைப்படி செய்யுங்கள் அப்படி இல்லை என்றால் அன்றாடம் வந்து வெறுமனே கரங்களை உயர தூக்கி ஒரு வழிபாடு செய்யறது ஒரு வணக்கம் போடுறது அது உத்தமம் இந்த வழிபாடு நடக்கிற வரை உலகத்தில் வந்து மழை ஒழுங்கா பெய்யுமா உணவு பற்றாக்குறை பஞ்சம் எதுவும் இல்லாமல் நோய் இல்லாமல் சமுதாயம் செழிப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் சமந்தக்கமணி கதை மகாபாரதத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே பார்க்கிறோம் சத்ராஜித் என்ற ஒரு மன்னன் சூரிய வழிபாடு செய்து சூரிய பகவானிடமிருந்து சமந்தகமணி என்ற ஒரு மணியை பெறுகிறான் கிருஷ்ணாவதாரத்தில் இதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இந்த சமந்தகமணி இருக்கிற ஊரிலே நோய் இருக்காது இந்த சமந்தகமணி இருக்கிற இடத்துல அந்த வீட்டிலே ஒவ்வொரு நாளும் வந்து எட்டு வண்டி தங்கம் கொட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சமந்தகமணியை பெற்ற சத்ராஞ்சித் அதை ரகசியமாக ராஜாவுக்கு காட்டாமல் வைத்திருந்தான் ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த ஊரில் திடீர்னு வைத்தியர்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போச்சு வைத்தியர்களாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க ராஜா கிட்ட போய் தலைவலி காய்ச்சல் கூட ஒருத்தன் கூட வரமாட்டேங்கிறான் அந்நாடம் நாலு கேஸாவது வரும் என்னமோ கடந்த ஒரு மாசமா ஒருத்தருக்குமே உடம்பு முடியாம போகலை அது என்னன்னே தெரியல அப்படின்னு ராஜா கிட்ட போய் முறைகிட்டான் யாரு கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணன் கண்டுபிடிச்சான் இது ஏதோ ஒரு அற்புதமான தெய்வ சக்தி இந்த பூமியில நடமாடுது அதனாலதான் வியாதி வரல என்று அப்புறம் தேடி பிடிச்சி சத்ராஜ்யத்துக்கிட்ட இந்த செமந்தக்கமணி இருக்கிறதை கண்டுபிடித்தார்கள் என்று பார்க்குறோம் எதுக்கு சொல்ல வரேன் சூரிய பகவானுடைய அருள் இருக்கும் இடத்திலே நோய்கள் நடமாடமாட்டான் விநாயக சதுர்த்தி ஏற்பட்டதே இந்த சமந்தகமணி கதையினால தான் உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன் சமந்தகமணி திருடு போன பிறகு காணாமல் போன பிறகு அதை தேடி கண்டுபிடிப்பதற்காக கண்ணன் போய் ஜாம்பவானோட இருபத்தி இரண்டு நாள் மல்யுத்தம் பண்ணி அதுக்குள்ள கிருஷ்ண பரமாத்மா இறந்தே போய் நினைத்து இவர்கள் சாதம் கொடுத்து விட்டார்கள் அதுக்கப்புறம் அவர் திரும்பி வர்ற வெற்றியோட சமந்தகமணியோட அப்புறம் சொல்றார் விநாயக சதுர்த்தி இன்னைக்கு நிலாவை பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் ஆனால் என்னுடைய மனைவி சத்தியபாம கொடுத்த தீர்த்தத்தில் குடிக்கிற போது நிழலில் பார்த்துட்டேன் நாலாவது பிறைய நாலாம் பிறையை பார்த்தவேன் நாய்படாத பாடுபடுவானே என்று கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி பட்டுட்டேன் இருபத்தி நாள் நான் போய் இந்த சம்பந்தகமணியை தேடி ஜாம்பவானோட சண்டை போட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ஈமக்கிரியெல்லாம் முடிச்சுட்டாங்க நான் செத்து போயிட்டதாக என்ன மங்களமான சம்பவம் பார்த்தீங்களா என்று சொல்கிறார் இதையெல்லாம் அந்த சமந்தகமணியை ஒட்டி நடந்த கதை அடுத்து சூரிய ஒளி அமிர்தம் என்று வேதம் சொல்லுகிறது அமிர்தம் என்றால் சூரிய ஒளிக்கு மனிதனை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது எப்படி வந்து உணவு சாப்பிட்டா நமக்கு புஷ்டி ஏற்படுதோ அதுபோல சூரிய ஒளியிலே பல வைட்டமின்கள் இருக்கின்றன பல முனிவர்கள் வெறும் சூரிய ஒளி உடம்பிலே படுவதை வைத்துக்கொண்டே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் உணவில்லாமல் வாழ்கிறார்கள் அந்த வித்தை இப்போ அழிஞ்சு போச்சு என்று நாம் பார்க்கிறோம் அடுத்து சம்ஸ்கிருதத்திலே சூரியனுக்கு இனஹா என்ற ஒரு நாமம் இருக்கிறது இனஹ அப்படின்னா சூரியன் அர்த்தம் இந்த இனக என்ற நாமத்தை வச்சுக்கிட்டு தான் தென்னமெரிக்காவிலே இன்கா வழிபாடுன்னு ஒரு வழிபாடு சொல்றாங்க இன்கா இனத்தை சொல்லி இந்த காமிக் புக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னே ரெட் மாதிரி இதெல்லாம் இறகுகள் குத்தி கொண்டு இன்கான வேற ஒன்றும் இல்லை சூரியன்தான் சூரியனை வழிபடக்கூடிய மக்கள் இன்கா இனத்தினர் அந்த இனகிறோல் இங்க இருக்கிற சமஸ்கிருதத்திலிருந்து தான் தென்னமெரிக்காவுக்கு போயிருக்கிறது அமெரிக்கா கண்டத்தையே அமெரிக்கா வெஸ்புசி எப்பொழுது கண்டுபிடித்தார் அதுக்கு முன்னால் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து இந்த இனகை என்ற சொல் அங்கே பயணம் செய்து அந்த ஊரை அடைந்திருக்கிறதை நாம் பார்க்குறோம் அடுத்தது வற்றலாக உணவுப் பொருள்களை காய வைக்கிற போது இப்போது கத்திரிக்காய் இருக்குது முருங்கக்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது அது சீப்பாக கிடைக்கிதுன்னா சில சமயத்தில் கிலோ கணக்கில் வாங்கி வத்தல் போடுவாங்க வெயிலில் காய வைப்பாங்க அப்படி வற்றலாக காய வைக்கிற போது அதனுடைய உணவுத்தன்மை மாறாமல் அதன் சத்து பொருட்கள் கெடாமல் இதை எத்தனை மாசம் கழித்து நீங்க எடுத்து வருத்து சாப்பிட்டாலும் அதில் சக்தி இருக்கும்படியாக அந்த சூரியனுடைய கிரணங்கள் தான் அந்த உணவு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள் காலையிலே ரிக்வேதத்தின் ருக்குகளாலும் மத்தியானத்திலே யஜுர்வேதத்தின் ஸ்லோகங்களாலும் மாலையிலே சாம ஸ்லோகங்களாலும் சூரியன் துழப்பட வேண்டும் வழிபடப்பட வேண்டும் என்று இந்த பிராமணங்கள் சொல்லுகின்றன இந்த சூரியன் சம்பந்தமாக ஒரு சிறு கதவுன்னு உண்டு ஏன்னா வைசம்பாயனர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட வல்கேர் சிஷ்யரா சேர்ந்து யஜுர்வேதத்தை கற்றுக்கிட்டார் அப்படி கத்துக்கிட்ட போது என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் இமயமலையிலே ஒரு ரிஷிகள் கான்பரன்ஸ் நடந்தது அதாவது இன்டர்நேஷனல் ரிஷிஸ் கான்பரன்ஸ் அகில உலக முனிவர் சம்மேளனம் எதுக்குன்னு சொன்னா ஒவ்வொரு யுகத் தொடக்கத்திலும் யுகத்தினுடைய தர்மத்தையும் சட்டங்களையும் மாற்றி அளிப்பதற்காக முனிவர்கள் கூடி விவாதிப்பார்கள் அப்படி கூடிய போது அந்த கூட்டத்துக்கு எல்லா முனிவர்களும் வர வேண்டும் என்று சர்க்குலர் அனுப்பப்பட்டது அப்போ யாராவது வரவில்லை என்றால் அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் என்று ஒரு சாபமும் போடப்பட்டது இப்போது சாதாரணமாக இங்கே அஃபீஷியல் லெவலில் நீங்கள் ஒழுங்காக அந்த மீட்டிங்கில் கலந்துக்கலைன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை அல்லது இன்கிரிமெண்ட் இல்லைன்னு பயமுறுத்துவாங்க இந்த முனிவர்கள் கான்ஃபரன்ஸுக்கு வந்து கலந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும்னு சாபம் போட்டு மிரட்டினாங்க அதுல என்ன ஆச்சு ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினாலே இந்த வைசம்பாயனாலே அந்த முனிவர்கள் மாநாட்டுக்கு போக முடியவில்லை உடனே அந்த முனிவர்கள் சாபம் போட்டு இந்த வைசம்பாயனருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும்படி செய்து விட்டார்கள் பிரம்மகத்தி தோஷம்னா ரொம்ப பெருசு உங்களுக்கு தெரியும் பிரம்மாவுடைய தலைய சிவன் கிளினார் அந்த கபாலம் கையில ஒட்டிக்குச்சு அதுல இருந்து விடுபடுறதுக்கு அவர் படாத இந்த பிரம்மகத்தி தோஷம் வந்து பிடிச்சுக்கிட்ட உடனே வைசம்பாயனர் என்ன பண்ணாரா தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்க எல்லாரும் இந்த பாவம் போகும்படியாக எனக்காக உபவாசம் இருங்கள் தவம் இருங்கள்னு சொன்னார் அப்போ இந்த யாக்ஞ வலிக்கியர் சொன்னார் இத்தனை சீடர்கள் எதுக்காக பட்டி கிடக்க வேண்டும் நான் நிறையா சித்தி பண்ணி வச்சுருக்கிறேன் நான் ஒருத்தர் உபவாசம் இருந்தால் போதும் உங்கள் பிரமகத்தை நீங்கிடுமே சொன்னார் அவர் யதார்த்தமாக தான் சொன்னார் ஆனால் வயசம்பாயினருக்கு அது எப்படிப்பட்டதுன்னா இத்தனை சிஷ்யங்களும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்னு நீ ஆணவமாக பேசுகிறான் இத்தனை பேர் விரதம் இருக்கிற காரியத்தை நான் ஒருத்த முடிச்சிட முடியும் அகம்பாவமாக பேசுறான்னு சொல்லிட்டு ஏன்டா உனக்கு இவ்வளவு தும்டா என்னுடைய சிஷியனுக்கு இருக்க வேண்டிய அடக்கமேடா அப்படின்னு அவர் திருப்பி பேச உடனே இவர் என்ன பண்ணினார் நான் இதுவரைக்கும் உனக்கு சொல்லி கொடுத்த பாடம் எல்லாம் கக்குடா அப்படின்னு ஸ்கூல்ல கடலு வாங்கி கொடுத்துட்டு ஒரு பையன் கக்குடான்னு அந்த மாதிரி கக்குடா அப்படின்ட்டு அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா அந்த காலத்திலே முனிவர்கள் அந்த வித்தையிலே வல்லவர்களாய் இருந்தார்கள் இவர் அவரிடம் கற்றுக்கொண்ட அந்த ஸ்லோகங்கள்லாம் மூளையில் வந்து எந்த நரம்புகளில் போய் படிஞ்சிருக்குமோ அந்த பகுதிகளை போற தன்னுடைய யோக ஆற்றல கக்கி வெளியே துப்பிட்டார் உங்ககிட்ட வந்து படித்தது ஒன்று கூட என் போய் இல்லை திருப்தி தானே போயா அப்படின்னு உடனே அந்த வேத வீணாக கூடாது என்று சொல்லி வைசம்பாயனருடைய மற்ற சீடர்கள் தித்திரி என்ற பறவை வழிவெடுத்து அந்த வேதத்தை கொத்தி தின்றார்கள் எனவே அது வந்து தித்திரி பறவைகளால் உண்ணப்பட்டதால் தைத்திரிய சாகை என்று பெயர் பெற்றது அதுக்கு கிருஷ்ண யஜுர்வேதம்னு பேரு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணினார் இப்பதான் சூரியன் சீனுக்கு வர்றார் இந்த யாக்ஞவியர் சூரிய பகவானை போய் வழிபட்டு கடும் தபம் பண்ணினார் இந்த தபத்தின் விளைவாக இவருடைய மூளையிலிருந்து புறப்பட்டு சென்ற ஒரு நெருப்பு சூரிய பகவானையே சுட்டதான் அவருடனே ஒரு குதிரை வடிவாக இறங்கி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் என் குருவுக்கே தெரியாத யஜுர்வேதம் முழுக்க எனக்கு தெரிய வேண்டும் அப்படினா தந்தோம் என்று சொல்லி ஒரு குதிரை வடிவிலே வந்து குதிரை வாஜி வாஜி சனி என்ற சுக்ல யஜுர்வேதத்தை இவருக்கு கற்றுக் கொடுத்தார் யஜுர்வேதத்திலே ரெண்டு பிரிவு உண்டு ஒன்னு கிருஷ்ண யஜுர்வேதம் ஒன்னு சுக்ல யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் சூரிய பகவானாலே யாக்ஞவல்யருக்கு கொடுக்கப்பட்டது எப்படி வந்து வேதத்துக்கும் சூரியனுக்கும் டைரக்டா ஒரு கான்டாக்ட் இருக்குங்கிறதுக்கு சொல்ல வரேனா அடுத்த போல திசைகளிலே நான்கு தசை இருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு திசைகளிலே எது உத்தமமான திசை மங்களமான காரியம் செய்யறதுக்கு எதிரா அப்படின்னா உத்தமம் கிழக்குன்னா ஏண்டான்னா அங்கே சூரியன் உதிக்குது கிழக்கு திசை உத்தமமாக சொல்லப்படுவதன் காரணம் சூரியன் அந்த திசையிலே உதிப்பதனால்தான் சூரியன் ஒருவேளை அடுத்த வருஷத்திலிருந்து மேற்கு திசையில் உதிக்க ஆரம்பித்தால் மேற்கு திசை உத்தமமான திசையாக இருக்கும் அப்போ திசைகள் புனிதம் பெறுவது சூரியனாலே அப்படின்னா அந்த சூரியனுடைய மகிமை எப்படிப்பட்டது படுக்கும்போது கிழக்கு தசை நோக்கி கால்நட்டி படுக்கக்கூடாது கிழக்கு திசையில தலை வச்சு படுக்கணும் கிழக்கு தசை நோக்கி கால்நீட்டி படுத்தா நீங்க சூரிய நாராயண பெருமாளையை அர்த்தமாகிறது பூஜரை கூட அப்படித்தான் கிழக்கு நோக்கி பேஸ் பண்ணி இருக்கணும் என்று சொல்லுவார்கள் அடுத்து இந்த சூரியனுடைய ஒளியிலே எட்டாவது கிரணத்தை விஸ்வகர்மா வெட்டிவிட்டான் ஒரு முறை அதாவது சூரியனுடைய ஒரு மனைவி அந்த பிரகாசத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னபோது விஸ்வகர்மா அவனுடைய எட்டாவது கிரணத்தை வெட்டிவிட்டதாகவும் அந்த ஒளி மழுங்கலாலே அவள் திருப்தி அடைந்ததாகவும் அப்படி வெட்டி வீழ்ந்த எட்டாவது கிருணத்தை வைத்துத்தான் விஸ்வகர்மா சிவபெருமானுக்கு சூலாயுதமும் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரமும் செய்து கொடுத்தான் என்றும் ஒரு புராண செய்தி வழங்குகிறது இன்னும் இது மாதிரி சூரியனை பற்றி நிறைய செய்திகள் இருக்கு ஆனால் நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு சூரிய சதகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை காதார கேட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு சூரியனை விட சூரிய சதகம்தான் முக்கியம் ஏன்னா நமக்கு பலன் கொடுக்க போகிறது அந்த சதகம்தான் அப்படின்னு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் இந்த சூரிய சதகத்தில் ஒரு ஸ்லோகமாவது இன்னைக்கு ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறேன் சதகம் என்றால் நூறுன்னு அர்த்தம் நூறு ஸ்லோகங்கள் நூறு ஸ்லோகங்கள் கொண்டதாக இந்த புத்தகத்துக்கு சூரிய சதகம் என்று பெயர் நீங்கள் கையில் வச்சிருக்கிற இந்த புத்தகத்தில் ஆரம்ப பிழை திருத்தம்னு ஒரு பக்கம் இருக்கு அந்த பக்கத்துல இன்னும் பக்கத்துல இன்னின் எழுத்து மிஸ் ஆயிருக்குதுன்னு அவர் போட்டிருக்காரு அதை நீங்க ஓய்வா இருக்கிற போது எடுத்து பிரிச்சு பார்த்து அதை ஆரம்பத்திலேயே கரெக்சன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா பிறகு ரெகுலரா படிக்கிற போது உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் முதல் ஸ்லோகம் புஸ்தகம் வச்சிருக்கிறவங்க பாருங்க புத்தகம் இல்லாதவங்க நெக்ஸ்ட் பேட்ச் நீங்க நேம் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உண்மை தந்திரன் திரு டி கே பாலசுபிரமணியம் அவர்கள் இப்ப இவருக்காக அவர் நூறு ஆயிரம் காப்பி அடிக்கிறாராங்க தருமபுரியில அந்த காப்பி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள வந்துடும் சொல்றார் அந்த லாட்ல உங்களுக்கு கிடைக்கும் புஸ்தகம் இப்ப ஏற்கனவே வாங்கின புஸ்தகம் எல்லாம் பணம் கொடுத்தவர்களுக்காக அவர் வாங்கியிருக்கிறார் அவங்க அவங்களுக்கு அந்த புத்தகம் போய் சேரும் அடுத்த லாட்ல புத்தகம் வரும்படியாக நீங்க பேர் கொடுத்தீங்கன்னா ஒரு சைசபிள் நம்பர் இருந்தா அவருக்கும் சொல்றதுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் முதல் ஸ்லோகம் பாருங்க சிக்தா தடி சாந்த சிந்தூரேணு ரத்தாஹா சிகோயிருதய கிரி தட்டி தாத்து தாராந்தியா கமலவனருணாவோ விபூத்தியோ புவனம் அபிநவா இதுல இந்த மயூர கவீருகிறார அவர் வந்து இந்த ஸ்லோகங்களைப் போறாம். நமக்கு ஒரு வாழ்த்து மாதிரி எழுதியிருக்கிறார் கீழே இருக்கிற தமிழ் அர்த்தத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் அர்த்தம் எப்படி முடியும் என்னவென்றால் சூரியன் உங்களை ஆசிர்வதிப்பாராக சூரியனுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதாக சூரியன் உங்களுக்கு அருள் வழங்குவாராக இப்படியே இருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணின மனுஷன் அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு வாழ்த்தினா அது உங்களுக்கு பரிபூர்ணமாக பலிக்கும் வாழ்த்திறவனுக்கு கொஞ்சமாவது வாழ்த்துற யோக்கியதை வேணும் இப்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டட்டும்னு வாழ்த்துறாருன்னு வச்சுக்குவோம் வாழ்த்துறவருக்கு என்ன இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் சிவபெருமானுடைய அருளை நூற்றுல ஒரு பங்காவது இருக்கணும் அவர் சிவன் கோவிலுக்கே போனது இல்லை சிவபெருமானா தெரியாது அவர் வாழ்த்துறார் உங்களுக்கு லால் மே லாட் சிவா பிளஸ் யூ அப்படின்னா சிவன் நிச்சயமா பிளஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா இவர் யாரை கூப்பிடுறாரோ அவர் பாப்பார்ல இவன் எதுக்கு என் பேரை யூஸ் பண்றான் இவன் ஒரு நாளாவது என் கோயிலுக்கு வந்திருக்கிறானா என்னை கும்பிட்டுருக்கிறானா இவன் சொன்னாங்கிறதுக்காக நான் போய் அவரை வாழ்த்தனுமா அப்படின்னு வாழ்த்தவே மாட்டார் அப்போ வாழ்த்துகிறவர்கள் எந்த தெய்வத்தினுடைய அருள் வாழ்த்தப்படுகிறவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தெய்வத்தினுடைய அருளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா இப்போ இந்த மயூரகவி சூரிய நாராயணனுடைய அருளை பெற்றிருக்கிறார் ஏற்கனவே பெற்றிருக்கிறார் அதுக்கு என்ன ஆதாரம் அவருக்கு சரும நோய் வந்தபோது அந்த சருமநோயை இந்த சூரியனை ஸ்தோத்தரித்து பாடின பாடலாலே அவர் நீங்க பெற்றிருக்கிறார் அதனாலே அவருக்கு சூரியனுடைய அருள் இருக்குது அப்போ மயூரகவி என்ன சொல்கிறார் இந்த சூரிய அருள் உங்களுக்கு இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறார் அப்போது சூரியனுக்கு ஒரு அபிமான புத்திரனாகிய இந்த மயூரகவி மனதார நம்மை வாழ்த்துகிற ஸ்லோகம் இது இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சூரியனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லுகிறார் சூரியனுடைய தோற்றம் சூரியனுடைய சாரதி சூரியனுடைய கதி சூரியனுடைய வேகம் சூரியனுடைய பத்தினிகள் இப்படி பல செய்திகளும் அதில் வருது அப்படி வரும்போது உங்களுக்கு சூரியனுடைய ஒரு சோலார் ஹிஸ்டரி கம்ப்ளீட்டாக கவர் அப் ஆகிடுது ராமனை பற்றி படிக்கிற ஒரு இராமாயணத்தில் ராமனுடைய கதை வரணும் இல்லையா கிருஷ்ணனை பற்றி சொல்லக்கூடிய பாகவதத்தில் கிருஷ்ணனுடைய வரலாறு வரணும் இல்லையா அது மாதிரி சூரிய பகவானை பற்றிய பல செய்திகள் இதிலே நமக்கு கிடைக்கின்றன இன்னொரு விஷயம் நம்ம காஞ்சி பரமாச்சாரியார் இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பீஜம் இருப்பதை கண்டு சொல்லியிருக்கிறார் இந்த பீஜங்குறத நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் அதாவது மந்திரத்திலே சில எழுத்துக்களுக்கு பவர் உண்டு அதுக்கு அர்த்தம் தெரியாமலே அந்த எழுத்தை திரும்ப திரும்ப சொன்னாலே அதுக்கு ஒரு ரேடியேஷன் உண்டு அப்படி சில சக்தி வாய்ந்த எழுத்துக்களை தான் பீஜம்னு சொல்கிறது நாராயணியத்துல அந்த மாதிரி சில சில சுலோகங்கள் இருக்கின்றன என்று அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி ஒருத்தரை ஜெபிக்க சொல்லி அவருக்கு நோய் நீங்கிருக்கு அதே மாதிரி இந்த சூரிய சதகத்தில் ஒவ்வொரு சுலோகத்திலும் பீஜம் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதனால அந்த அர்த்தம் புரியுதோ புரியலையோ ஒருத்தர் படிக்கும்போது அதை நீங்க காதால கேட்டீங்கன்னா அதுக்கே ஒரு கியூர் பண்ணுற எஃபெக்ட் உண்டு ஒரு பவர் உண்டு உங்கள் பாவங்களை போக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இப்போ காந்தம் இருக்கு காந்தம் என் கையில இருக்குமானா உங்க கையில இரும்பு இருக்குமானா நான் உங்க பக்கத்துல நிச்சயமா அந்த இரும்பு ஈர்க்கப்படும் இல்லையா ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கும் பகை இருக்குன்னு வச்சுக்கோங்க பகை இருக்குங்கிறதுக்காக காந்தம் இரும்பு ஈர்க்காம இருக்குமா காந்தம் பகைவர்களிடம் இரும்பு சரி நண்பர்களிடம் இரும்பிருந்தாலும் சரி அது ஈர்க்கவே செய்யும் அதுபோல இந்த மந்திரங்கள் வாயால் சொன்னாலோ காதால் கேட்டாலோ அர்த்தம் புரிந்தாலும் எஃபெக்ட் இருக்கும் அர்த்தம் பொறியாட்டியும் எஃபெக்ட் இருக்கும் அதனால கோஷ்டியாக பாராயணம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் இப்பவும் நான் கேள்விப்பட்டேன் அந்த பானதீர்த்தத்தின் படித்துறையிலே அதிகாலையிலே பல கேரள நாட்டு நம்பூதிரிகள் வந்து இந்த சூரிய சதகத்தை ஒருமிடராய் ஏககண்டராய் பாராயணம் செய்கிறார்கள் அதை கேட்கிறவர்களுக்கு நோய்கள் நீங்குகின்றன என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் வந்து புரியாத பாஷைன்னு சொல்லி அதை ஒதுக்கி விட்டாமல் அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் இதனுடைய பொழிப்புறையை கீழே கொடுத்துருக்கார் இந்த பொழிப்புறையை நான் படித்து பார்த்தபோது சில மைனியூ டீட்டெயில்ஸ்லாம் அவர் விட்டுட்டுருக்கார் அப்படின்னு தெரியுது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் விளக்கமாக அவர் அர்த்தம் சொல்கிறதா வந்தால் அதுக்கு வந்து இடம் பத்தாது இதையே சீப்படிஷனாக போட்டிருக்காங்க பதினஞ்சு ரூபான்னு போட்டு பத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ விளக்கமாக போடுற தவிர தான் ரெண்டு பங்கு வந்துடும் பத்து ரூபா கட்டாது இருபது ரூபான்னு போடணும் இருபது ரூபான்னு போட நீங்கள் வாங்க மாட்டீங்க அவங்களுக்கு தெரியும் அதனால அதை சுருக்கமாக போட்டிருக்காரு முதல்ல இதுக்கு அர்த்தம் என்னடா இந்திரனுடைய ஐராவதம் என்ற யானையின் குடம் போன்ற மத்தகத்திலிருந்து இழிந்து வரும் சிந்தூரம் போலவும் உதயகிரியிலே உள்ள தாதுக்களில் தாதுக்களால் சிவந்து ஒழுகும் செந்நீர் போலவும் தாமரைக்காட்டின் பொலிவு போலவும் விளங்கும் உதயபானுவின் செங்கதிர் உங்களுக்கு எல்லா வளமும் வழங்குமாக இப்போ உதய சூரியன் சூரியன் வந்து அதிகாலையில உதிக்கிற நேரத்தில் எப்படி இருக்குது பாதி சிகப்பாகவும் பாதி வெள்ளையாகவும் இருக்கும் அந்த செந்நிறம் எப்படிப்பட்டது ஒரு ப்ளஸ் அண்ட் ரெட்டு அதை கண்ணால் பார்க்கறதே குளுமையாக இருக்கும் நல்லது அப்படிப்பட்ட அந்த இளஞ்சிவப்பு நிறமுள்ள அந்த இளஞ்சூரியன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் தரட்டுங்கிற அதில் இந்திரனது ஐராவதத்தின் குடம் போன்ற மத்தகம் அதுக்கு மேலே வாசகம் பாருங்கள் ஜாராத்தி ஜத்தின இந்திர அர்த்தம் அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னா ஜம்ப பிளஸ் இது ரெண்டும் சேர்ந்த ஜம்பாராத்தின்னு வருது ஜம்பஹ அப்படின்னா ஜம்பாசுரன் ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரனை எதிர்த்து போரிட்டு இந்திரன் கொன்றான் அதனாலே ஜம்பாசுரனை வென்று கொன்றவன் என்ற அர்த்தத்திலே ஜம்பாராத்தின்னு போடுறார் ஜம்பாராத்தி என்றால் கரெக்ட் மீனிங் என்னன்னா ஜம்பாசுரனை கொன்றவன் அர்த்தம் ஆனால் கீழே உங்களுக்கு போட்டுருக்க அர்த்தத்துல சுருக்கமாக இந்திரன்னு போட்டுட்டார் ஜம்பாராதி அர்த்தம் ரெண்டு எழுத்து சொல்லுதான் அதுக்கு சம்ஸ்கிருதத்துல யானைன்னு பேரு யானையானது இந்து சம்பிரதாயத்திலே ஒரு புனிதமான விலங்காகவே கருதப்படுகிறது தேவேந்திரனுக்கு இந்திரப்பதிவு கொடுக்கப்பட்ட போது அந்த பதவிக்கு அடையாளமாக கையிலே செங்கோலும் அமர்வதற்கு சிம்மாசனமும் கொடுத்த இறைவன் அவன் அமர்ந்து ஊறுவதற்கு யானையைத்தான் வாகனமாக கொடுத்தான் அந்த ஐராவதம் என்ற வெள்ளை யானை பார்க்கட கலைந்தபோது கிடைத்தது இப்பவும் கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா சாமியை யானை மேலே வச்சு தான் கொண்டு வருவாங்க இன்னைக்கு குருவாயூர்ல மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு யானைகள் இருக்கு யானைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கோவில் குருவாயூர் கோவில் இந்த ஐம்பத்தி ரெண்டு என்னதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சாமி சன்னதியை மனுஷால் திறக்கிறது இல்லை இந்த யானை தான் திறக்கிறது அந்த யானைக்கு அப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் சாமியை யானை மேலே ஏற்றி பவனி வரும்போது எந்த யானை மேலே ஏத்துறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்களாம் அந்த ஐம்பத்தி ரெண்டு யானையும் ரன்னிங் ரேஸ் விடுறாங்களா ஓட்டப்பந்தயம் எந்த யானை ஜெயிக்குதோ அந்த யானைக்கு தான் சாமியை தூக்கக்கூடிய பாக்கியம் அதில் என்ன வேடிக்கைன்னா இன்னைக்கு ஒரு யானை ஜெயிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க மற்ற யானை ரொம்ப ரோஷப்படுதான் மறுநாள் ரன்னிங் ரேஸில் இதெல்லாம் போட்டி போட்டுட்டு ஓடுதான் அதனால எந்த ஒரு யானைக்கும் டெய்லி கிடைக்கிறது இல்லை திங்கக்கிழமை ஒரு யானை ஜெயிக்கும் செவ்வாய் கிழமை ஒரு யானை ஜெயிக்கும் புதன்கிழமை ஒன்று ஜெயிக்கும் தமாஷா சொல்கிறாங்க ராத்திரி புறம் அந்த யானை குருவாயிருப்ப நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான் நாளைக்காவது நான் ஜெயிக்கணும் குருவாயிருப்பா ஒன்று நான் தூக்கணும் அப்படின்ட்டு அப்படி யானைகள் மீது தெய்வத்தை வைத்து பவனி வரக்கூடிய பழக்கம் இந்த நாட்டில் இருக்கிறது யானை யானை என்பது ஒரு தெய்வீகமான விலங்கு அது சைவமானாலும் சரி வைணவமானாலும் சரி யானை வணக்கத்திற்குரிய ஒரு விலங்கு அதான் சொல்றேன் ஜம்பாராதி இந்திரனுடைய யானை கும்போ உத்பவம் இவ கும்பம் என்றால் யானையனுடைய மத்தக மத்தகம்னு தலை ரெண்டு பகமோ ரெண்டு குடம் மாதிரி பெருசா இருக்கு இல்லையா அதிலிருந்து என்னன்னா சிந்தூரம் ஒழுங்குகிறது சிந்தூரம்னா இந்திரன் வச்சிருக்கிற குங்கும பொட்டு இந்த மதநீரோடு கலந்து ஒழுகுது யானைக்கு அலங்காரம் பண்ணுவாங்க இப்ப மாட்டுக்கு கோமாதா குலமாதான்னு அலங்காரம் பண்ணுற மாதிரி யானைக்கு அலங்காரம் உண்டு அதனுடைய சிந்துரமானது மதநீரோடு சேர்ந்து ஒழுகுகிறதா ததத்தக என்றால் அப்படி ஒழுகிறது ஒழுகிறது கும்போத்பகத்திலிருந்து தோன்றிய இது போல சாந்திரம் அடர்த்தியான சிந்துரம் என்றால் குங்குமம் ரேணுன பொடி குங்கும பொடியானது டென்சா ஒழுகிறது போல இருக்குது அந்த சூரியனுடைய சிகப்பு நிறத்தை பார்த்தா ரத்தாகா சிகா இவ உதயகிரி தட்டி தாத்து தாரா திரவசிய உதயகிரினா சூரியன் உதிக்கக்கூடிய மலை விஞ்ஞானப்படி சூரியன் மலையிலிருந்து உதிக்கிறது இல்லை சொல்ல சூரியன் உதிக்கிறதே கிடையாது பூமி வந்து சுழனுகிறது சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கு ஆனா கிழக்கு திசையிலே சூரியன் உதிக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் கிடைக்கிற போது இரண்டு மலைகளுக்கு நடுவே சூரியன் அகப்படும் போது அதை உதயகிரி என்று சொல்கிறார்கள் அந்த உதயகிரியிலே அந்த மலையிலே தாத்துக்கள் தாத்துன்னா மலையில நிறைய தங்கம் வெள்ளி நவரத்தனங்கள் உள்ள புதையினுடைய கிடைக்கும் ஏன்னா இப்ப சொல்றான் வைரம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால புதையுண்டு போன மரங்கள் கருகி வைரமாக மாறி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்றான் பவளங்கிறது வேற ஒண்ணும் இல்லை கடல்வாழ் உயிரினத்தினுடைய ஒரு எலும்பு பவளம் சங்கம் அப்படிதான் முத்து என்ன நினைக்கிறீங்க சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய உடல்ல ஏதாவது ஒரு உருத்தல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த உருத்தலை தவிர்ப்பதற்கு அந்த சிப்பியானது ஒரு திரவத்தை சுரக்கிறது அந்த திரவமானது உருண்டு அப்படியே திரண்டு ஒரு திடப்பொருளாகி விடுகிறது அதுதான் முத்து இப்படி நீங்க ஒவ்வொரு நவரத்தனத்தினுடைய ஆரிஜினும் பார்த்தீங்கன்னா என்னன்னா இதையாக போய் நம்ம கம்மல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதையாக கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தோணும் அது மாதிரி இங்கே மலையிலே தாத்துக்கள் தோன்றுகின்றன தாத்து என்பது தங்கம் வெள்ளி இந்த மைரேகம் அபிரேகம் இந்த மாதிரி மைக்கான்னு சொல்றோம்ல இதெல்லாம் வந்து தாத்து என்றால் வளம்மிக்க பொருள் கனிம பொருள்கள் அது வந்து வெளிப்படுகின்றது படுகின்ற போது அந்த மலையில் இருக்கக்கூடிய ஆறுகளோடு சேர்ந்து அது சிகப்பா வருதான் ரத்தாகா சிகாஹா ரத்தானா சிவந்த சிக் தெளிக்கப்பட்ட ஸ்ப்ரிங்கில்டு இவனா போல அவுகேகின வெள்ளம் ஃப்ளட்டு உதயகிரினா உதயகிரி உங்களுக்கு சொன்னால விளங்கும் தட்டி தட்டினா கரை அந்த நதிக்கரையோரமாக தாத்துதாரா தாத்துக்கள் வெள்ளமாக பெருக்கெடுக்கிற திரவசிய அந்த திரவத்தினுடைய ஆயாந்தியா துல்லிய காலம் கமலவன ருச்சே வாரூனாவோ ஆயாந்தியா துல்லிய காலம் கமலவனம்னா தாமரைக்காடு சூரியன் உதிக்கிற நேரத்திலே அப்ப வந்து எப்படி இருக்கும் தாமரை மீது சூரிய ஒளி ஒளி படும்போது தாமரை ஏற்கனவே இருக்கு அதுல வெளிச்சம் படும் ரொம்ப அதிக சிவப்பா இருக்கு இவர் தாமரைனு சொல்லல கமலா வனம்னா தாமரை காடு நிறைய தாமரை மனுஷால் கால் வச்சு இறங்க முடியாது பொய்கையினுடைய நீர் மட்டுமே கண்ணுக்கு தெரியல அவ்வளவு தூரம் தாமரை செறிந்திருக்கிறது அதான் தாமரை காடு அந்த தாமரை காட்டுல சூரிய ஒளி படுகிற போது கமலா கமலவன ருச்சே வாருணா ஆருணான சிவந்த நிறம் விபூதி அந்த பொலிவு பூயாசு பாசையந்தோ புவனம் அபிநவா பானவோ பானவியாகா பானாங்கிற இடத்தை வச்சு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அந்த முடிச்சிருக்காரு பாருங்க பானவோ பானவியாக சூரியனுடைய கதிரொளி அபினவானா ஃபிரெஷ் புதிய நர்த்தம் இப்பவும் கூட சில பேரை வந்து இவர் அபிநவ கர்ணன் அப்படிம்பாங்க ரொம்ப வாரி கொடுக்கிற வழல கலிகாலத்து கர்ணன் சொல்றதுக்கு இவர் அபிநவ கர்ணன் இவர் அபிநவியாசர் இவர் அபிநவ மார்க்கண்டேயர் அப்படின்லாம் சொல்றது உண்டு பாசையந்தோ புவனம் புவனம் என்றால் இந்த உலகம் முழுமையும் ஒளிபரட்டும் பாசையந்தோ என்றால் பா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒளியின் அர்த்தம் இந்தியாவுக்கு பாரதம்னு ஒரு பேருண்டு பரதன் ஆண்ட கண்டம் பாரதம் என்று ஒரு அர்த்தம் இன்னொன்று என்னன்னா பாரத என்றால் பா என்றால் ஞான ஒளி ரத்த என்றால் ஈடுபாடு இந்தியாவில் இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே ஞான ஒளியிலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் ஞானத்திலே நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதனால பாரதம் என்று பெயராயிற்று என்று சொல்லுவார் இந்த ஊர்ல விவேகானந்தர் சொன்ன மாதிரி எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாத ஒரு கைவண்டி இழுக்கும் கூட தன் மதத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்ல தெரியும் அவன் சொல்லுவான் நெற்றியில் என்னப்பா பூசியிருக்கிறேன் அப்படின்னா திருநீருங்க திருநீருனா என்னென்ன சாம்பல் ஏன் ஏன் சாம்பலை பூசியிருக்கிறேன்னா மனுஷன் செத்தாக ஒரு காலத்தில் சாம்பலை தான் ஆக போகிறான் அதை ஞாபகம் மூட்டுறதுக்கு அவன் ஆணவத்தை போக்குறதுக்கு டெய்லி திருநூறு பூசுறோம் அப்படின்னு சொல்லுவான் ராமாயணம்னா என்னடா அப்படின்னா ராமனை கதை ராமன் யாருடாண்ணா பெருமாள் ராமனா வந்தார் ஒரு ராட்சஸன் தூக்கிட்டு போனான் அவருடைய மனைவியை அந்த ராட்சஸனை அழித்தார் இதுதான் ராமாயணம்பா இந்த மாதிரி மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளையாவது அனைவரும் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனா மற்ற நாடுகள்ல அவங்க அவங்க நாட்டு மதத்தை பத்தி கேள்வி கேட்டா பதிலே சொல்ல தெரியாதவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் இங்கே ஒருத்தர் ஒரு பெரியவர் கோவில் சுவரிலே பகவத்கீதை படம் எழுதப்பட்டிருந்துதான் அந்த படத்தை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாராம் கண்ணன் வந்து அர்ஜுனனை பார்த்து பகவத்கீதை சொல்ற படம் தேரல உக்காந்து ஏன் அழுதுறீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்தவர் கேட்டாரா கிருஷ்ணர் வந்து முன்னே உட்காந்து பின்பக்கமாக இருக்கிற அர்ஜுனனை பார்த்து கழுத்தை திருப்பி திருப்பி பகவத்கீதை சொல்கிறாரு பதினெட்டு அத்தியாயம் சொல்கிறதுக்குள்ளே அவருக்கு கழுத்து வலிக்குமே பாவம் இந்த அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை அவர் முன்னால் வந்து உட்காரப்படாதா அப்படின்னு அதை நினச்சி அழுகிறேன் அப்படின்னாரா அப்போ இங்கே பக்தி இந்த நாட்டில் எவ்வளோ ஊறி போயிருக்கு பாருங்க அது மாதிரி ஆன்மீகமானது எங்கும் பரவி இருக்கக்கூடிய இடம் அதனாலே பாரதம் என்று அப்படி ஒரு பெயர் விளக்கம் கூட சொல்லுவார்கள் இந்த அருகம்புல் இருக்க தர்பைன்னு சொல்கிறோமே குசப்புல் அது எவ்வளவு புனிதம் வாய்ந்தது இந்த நாட்டில் நாய் பூனை கூட சில சமயங்களில் அருகம்புல்லை கடிச்சு தின்னும் எதுக்குன்னா அதுக்கு அஜீர்ணமாயி போச்சுன்னா அந்த அருகம்புல்லை தன்னை சாப்பிட்டா அதுக்கு வந்து ஜீர்ணம் ஆகிடும் அந்த அறிவு அதுக்கு இருக்குது மனுஷனுக்கு கூட அருகம்புல்லுடைய அருமை தெரியலை ஆனால் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் அந்த அறிவு இருக்கிறது இதை மருத்துவர்கள் விலங்கு மருத்துவர்கள் கண்டு சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாட்டு நாய்க்கு கூட அருகம்புல்னால் என்னென்ன தெரியும் இந்த நாட்டு பூனைக்கு கூட அருகம்புல் மதிப்பு தெரியும் என்று இந்த நாட்டை அப்படி உயர்த்தி சொல்லுவார்கள் அதாங்க இங்கே வந்து பாசயந்தோ இங்கே ஒளி ப பாங்கிற வார்த்தைக்கு ஒளி அந்த பொலிவானது இங்கிருக்கிற மக்கள் அனைவருக்கும் அதாவது இதை படிக்கிற மக்களுக்கு சகல செல்வங்களையும் உண்டு பண்ணட்டும் பூயா என்றால் உருவாகட்டும் நிறைய மீண்டும் மீண்டும் அந்த ஒளி நிறைய அபிநவ பானவோ பானவியாக இந்த சூரிய சதகத்தை படிக்கிறவர்களுக்கு அறிவொளி ஏற்படட்டும் வாழ்வில் ஒளி ஏற்படட்டும் ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வருதுன்னா என்ன சொல்லுவான் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்படிமா அப்போது எது நல்லதாக இருந்தாலும் அதை ஒளி என்று சொல்கிற வழக்கம் சூரியனுடைய ஒளி இந்த சூரிய சிதகம் படிக்கிறவர்களுக்கு வாழ்விலே ஒளியேற்றட்டும் அஜ்ஞானத்தை போக்கட்டும் அறிவை பெருக்கட்டும் என்று சொல்லுகிறார் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம் இன்றைய தனி உபயோகரான டெலிஃபோன்ஸ் ஜேஇ ஏ மாரியப்பன் குடும்பத்தினருக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் பிரசாதம் இருக்கு எம் ஆர் ராமசாமி சீட்டர் போட்டிருக்கார் ஒரு சின்ன அறிவிப்பு நாளை கழித்து வெள்ளிக்கிழமை மாதப்பிறப்பிலே இங்கே சிவபெருமான் திருவீதி குழா வர்றாராம் அதனால் மணிக்கு வச்சுக்க முடியாது ஆறரை டு ஏழுரை கோவில் குருக்கள் சொன்னதாக ஒரு அறிவிப்பு அதனால் வெள்ளிக்கிழமை ஆறரை டு ஏழுரை ஏழு டு எட்டு இல்லை அதில் ஆறரைக்கிழமை வந்துடுங்க நாளைக்கு சுந்தரகாண்டம் வெள்ளிக்கிழமை ராமாயணத்தனி சுலோகம் ஆறரைக்கு சனிக்கிழமை லட்சுமி சகசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்கிழமை ராமரசாமம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதவீதத்துக்காக இங்கே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்